முன்னூற்றி எழுபத்தி ஒன்று அனஸ் ரதியில்லாகவும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகும் அலஹி வசல்லம் அவர்கள் கைபர் போருக்கு ஆயத்தமானார்கள் அங்கே நாங்கள் சுபூக தொழுகை அதிகாலை வெண்மை தெரியும் முன்னர் தொழுதோம் பின்னர் நபிசல்லாகும் அலஹி வசல்லம் அவர்கள் தங்கள் வாகனத்தில் ஏறினார்கள் அபுத் அலகார் ரதில்லாகவும் அவர்களும் தமது வாகனத்தில் ஏறினார்கள் அவர்களுக்கு பின்னால் நான் ஏறி அமர்ந்தேன் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் இருந்து வேஷ்டியை நீக்கினார்கள் அப்போது நபி சொல்லாஹும் அலிக் வசல்லம் அவர்களுடைய தொடையின் வெண்மையை நான் பார்த்தேன் நபி சொல்லாஹும் அலிஹிவசல்ல அவர்கள் ஊருக்குள்ளே நுழைந்த போது பெரியவன் கைபர் வீழ்ந்து விட்டது நிச்சயமாக நாம் ஒரு எதிரிக் கூட்டத்திலும் பகைமையுடன் இறங்கிவிட்டால் எச்சரிக்கை செய்யப்பட்டதாக ஆகிவிடும் என மூன்று கூறினார்கள் அவ்வூர் மக்கள் தங்கள் வேலைக்காக வெளியே வந்த போது நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களை பார்த்ததும் முகம்மதும் அவருடைய பட்டாளமும் வந்துள்ளனர் என்று கூறினார்கள் நாங்கள் கைவரை பலவந்தமாக கைப்பற்றினோம் போர் கைதிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டனர் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் சென்று சஃபோய் என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போது ஒரு மனிதர் நபி சொல்லாஹும் அலிஹுல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே குரேதா மற்றும் நவீர் என்ற குளத்தின் தலைவி அவர்கள் அவரிடம் கூறினார்கள் அப்பெண் அழைத்து வரப்பட்டார் அப்பெண் வந்ததும் நீ கைதிகளில் இருந்து வேறு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என திக்யாவிடம் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லும் அழகி வசல்லம் அவர்கள் அப்பெண்ணை விடுதலை செய்துவிட்டு பின்னர் அவரை திருமணம் செய்து கொண்டார்கள் அறிவிக்கின்ற அனஸ் ரதி தோழர் அபுஹம் அவர்கள் அப்பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுத்தார்கள் என்று கேட்டார் அதற்கு அவரையே கொடுத்தார்கள் அதாவது அவரை விடுதலை செய்து பின்னர் மணந்து கொண்டார்கள் என கூறினார்கள் நாங்கள் கைபிரிலிருந்து திரும்பி வரும் வழியில் சஃியா அவர்களை உம்முறது ஆயத்தப்படுத்தி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் புதுமாப்பிள்ளையாக தோன்றினார்கள் அப்போது நபி சொல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை விரித்து உங்களில் ஏதாவது சாப்பிடுகின்ற பொருட்கள் இருந்தால் கொண்டு இதில் போடுங்கள் என்று கூறினார்கள் உடனே ஒருவர் பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தார் வேறொருவர் நெய்யை கொண்டு வந்தார் ஒருவர் மாவைக் கொண்டு வந்தார் இவ்வாறு எல்லோரும் தங்களிடத்தில் உள்ளதை கொண்டு வந்தனர் அவற்றையெல்லாம் சேர்த்து ஒன்றாக கலந்தனர் அது நபிசல்லமாகவும் அணிஹிவசல்லம் அவர்களது வளிமா அதாவது மனவிருந்தாக அமைந்தது